நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா மரியாதைக்கு எல்லா கதவுகளும் திறக்கும் ஆம் மரியாதைக்கு எல்லா கதவுகளும் திறக்கும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்